அவர்கள் நான் நபிசல்லாக குளிப்பதற்கு தண்ணீர் வைத்தேன் நபி செல்லோ அலைகளை செல்லும் அவர்கள் தமது வளக்கையால் தண்ணீரை தமது இடது கையில் ஊற்றி இருமுறையோ மும்முறையோ கழுவினார்கள் பின்னர் தமது மர்மஸ்தலத்தை கழுவினார்கள் தமது கையை சுவரில் அல்லது பூமியில் இரண்டு அல்லது மூன்று முறை தேய்த்து கழுவினார்கள் பின்னர் வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள் மேலும் தமது முகத்தையும் இரு கைகளையும் கழுவினார்கள் தமது தலையில் தண்ணீர் ஊற்றி தமது உடம்பை கழுவினார்கள் பின்னர் சிறிது தள்ளி நின்று தமது இரு கால்களையும் கழுவினார்கள் நான் அவர்களிடம் ஒரு துவாலையை கொடுத்தேன் அவர்கள் அதை விரும்பாமல் தமது கைகளால் தண்ணீரை வழித்துவிட்டார்கள்